வணக்கம் நித்தம் ஒருமுத்துபவர் அறிமுகம் இன்றைய முத்தாக உதிர்கிறது திரு சுகி சிவம் அவர்கள் எழுதிய உங்களது உயரம் உள்ளத்தின் உயரம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உலகில் உருவான எண்ணங்களிலேயே உயர்வான எண்ணம் கடவுள் என்ற எண்ணம் அதன் தூய்மை ஆற்றல் பெருமை எல்லாமே எல்லையற்றவை காலத்துக்கும்மாணங்களுக்கும் சொற்க அப்பாற்பட்ட எல்ல ஒன்றை நமது உள்ளத்தில் அடக்கி வைக்கலாம் என்ற சிந்தனையே எவ்வளவு உயர்வானது உள்ளம் தான் கடவுள் குறியிருக்கும் இடம் என்ற கருத்தில் மனத்தகத்தான் தலைமேலான் நினைப்பவர் நெஞ்சமே கோயிலாக கொண்டான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்றெல்லாம் ஞானிகள் மொழிந்தனர் இதயத்தில் எதைத்தான் வைப்பது என்பதில் இளைஞர்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து அப்பா இரும்பு பீரோ வாங்கி வந்து வீட்டில் வைத்தார் ஏதோ காரியமாக சென்றவர் மாலை வீடு திரும்பி பீரோ வைத்திருந்தார் பழைய செருப்பு தேய்ந்த விளக்குமாறு வண்ண ஜாலம் காட்டும் எண்ணெய் பிசுக்கடைந்த சட்டிப்பிடி உடைந்த அலுமினிய கிண்டம் என்று உள்ளே வைத்திருந்தால் அந்த பெற்றவன் வயிறு எப்படி பற்றி எரியும் விலை மதிப்பில்லாத இந்த இதயத்தை கடவுள் கொடுத்தார் அதில் ஒழுக்கம் கெட்ட ஒரு உள்ளே வைத்திருப்பது தகுமா களவு பொ காமம் இவற்றை கடைபிடித்து வாழும் சில தலைவர்களை இதயத்தில் வைத்து பூசிக்கிறேன் என்றால் இரும்பு வீரோவை திறந்த பெற்றவன் வயிறு எரிந்தது போல் படைத்தவன் மனதும் பற்றி எரியாதா அரசியல் அழுகளையும் சினிமா சொத்தைகளையும் இதயத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள் இறைமை இறைவன் என்ற தூய எண்ணத்தை இதயம் முழுவதும் நிரப்புங்கள் உள்ளத்தின் உயரமே உங்கள் உயரம் மரவாதீர்கள் ஓர் ஆற்றங்கரை வழியே இரண்டு பிஞ்சு துறவிகள் நடந்து போனார்கள் அப்போது ஒரு பெண் தண்ணீரில் தவறி உழுந்துவிட்டாள் உதவி உதவி என்று அலறியில் மூழ்கினாள் முதல் துறவி யோசித்தார் ஓடிப்பை காப்பாற்றலாம் ஆனால் அவளை தொடண்டி வருமே காவி கொடுக்கும் போதே திருமணத்தின் தலைவர் பெண்களை கனவிலும் இணைக்காதே எப்போதும் எந்த நிலையிலும் தொடாதே என்று எச்சரித்தாரே என்று சிந்தித்து தயங்கினார் ஆனால் இரண்டாம் அவரோடு இதையெல்லாம் நினைக்கவே இல்லை ஆற்றில் பாய்ந்து இளம் பெண்ணை கரைக்கு கொண்டு வந்து முதல் உதவி அழித்து கண் திறக்க வைத்தார் கண் விழித்தவள் நன்றி என்றாள் நல்லது தாயே வருகிறேன் என்று புறப்பட்டார் இதையெல்லாம் பார்த்த முதல் துறவி துடிக்கிட்டார் இளம் பெண்ணை எப்படி தொடரலாம் தொட்டபோது ஒரு மாதிரியாக இருந்திருக்குமே ஐயையோ தப்பு தப்பு என்றார் இரண்டாம் அவர் பேசவில்லை ராம் ராம் என்றபடி நடந்து கொண்டே இருந்தார் முதல் துறவி விடுவதாக இல்லை ஆசிரமத்தை நோக்கி நடந்த மூன்று மைல் தூரமும் இதை பற்றிய புலம்பினார் புலம்பல் நிற்கவில்லை குரு தேவரிடம் பெண்ணை தோலில் தலைக்கு மேலே சுழற்றினான் என்றெல்லாம் புகார் செய்தார் ஆசிரமத்தை விட்டு வெளியே போ என்று முதல் துறவிக்கு உத்தரவு வந்தது ஐயையோ அவனவா அவளை தொட்டு தூக்கினான் நான் என்ன தவறு செய்தேன் என்று கதறினார் முதலாம் அவர் குரு சொன்னார் நீதான் அவளை ஒரு ம அவன் உம்பால் சுமந்தான் நீன் உள்ளத்தால் நீண்ட சுமந்த பாவி என்று பதிலுரைத்தார் உள்ளத்தின் உயரம்தான் உங்கள் உயரம் என்று வள்ளுவர் சொல்வதும் சரிதானே நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு தினம் ஒரு துளி என்ற தலைப்பில் சில பயனுள்ள குறிப்புகளை அளிக்க வருகிறார் திருமதி அன்னலட்சுமி அவர்கள் கேட்டு மகிழுங்கள் கருத்து கூறுங்கள் நன்றி வணக்கம்